அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அலகி வசல்லில் வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள் அப்பொழுது அவர்கள் கருப்பு நிறமுடியாலான ஒட்டக சேனத்தின் குச்சி வடிவம் போடப்பட்ட கம்பளியால் தயாரிக்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்தார்கள் இரண்டு பூஜ்ஜியம்